நட்டினை நேயர்களுக்காக தினம் ஒரு துளி வழங்குபவர் அலமையிலு இப்போ கோடைக்காலம் வந்துருச்சு இல்லையா கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறதுனால தொண்டையில் புண் அழைச்சி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் ஏற்பட்டால் வெறுக்கடி அளவு சீரகம் எடுத்துக்கிட்டு அதில் பாதி அளவு சுக்கு பொடி கலந்து தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சு தீநீராக்கி இது குடிச்சு வந்தோன்னா இந்த தொண்டை புண் அழைச்சி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் கனமாக போயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்